அதிகாரியாக இருந்த எழுதி கேட்டார் அப்போது நானும் அவருடன் இருந்தேன் அக்கிராமத்தில் சூடான் நாட்டவரும் பிறரும் இருந்தனர் ஜும்மா நடத்துமாறு கட்டளையிட்டார்கள் இபின் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் வழியாக அறிவிக்கும் பின்வரும் நபி மொழியை ஆதாரமாக காட்டினார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் கீழ் உள்ளவர்கள் பற்றி ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள் பொறுப்பாளியாவார் அவர் தம் குடிமக்கள் பற்றி விசாரிக்கப்படுவார் ஒரு ஆண் மகன் தன் குடும்பத்துக்கு பொறுப்பாளியாவான் தன் பொறுப்பில் உள்ளவர்கள் பற்றி அவனும் கேட்கப்படுவான் ஒரு பெண் கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளியாவால் அவள் தனது பொறுப்பில் உள்ளவர்கள் பற்றி விசாரிக்கப்படுவாள் ஒரு ஊழியன் தன் முதலாளியின் செல்வத்துக்கு பொறுப்பாளியாவான் அவன் தனது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவான் ஒரு ஆண்மகன் தன் தந்தையின் செல்வத்துக்கு பொறுப்பாளியாவான் என்றும் கூறியதாக கருதுகிறேன்